कृष्णाया नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே சமாய முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சவஸ்தம் நருச்சுத்தை ஜன்மஜராமா சோகான் அயோகா பிரதான உபிரஷ்டோகான் அத்தியக்ஷயதி லோகாத்தியக்ஷா உலகத்தின் தலைவராக இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் அத்தியக்ஷன்னா தெரியும் தலைவர் அஹலோகான் உலகங்களை அத்தியக்ஷயதி எல்லாவற்றையும் தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறார் அதனால் அவருக்கு பேர் லோகாத்தியக்ஷான்னு பேர் இல்லாட்டி அடுத்தது சர்வேஷாம் லோக்கானாம் பிராதான்யேன உபதிருஷ்டா எப்படி ஒரு எத்தனையோ கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு மேலே ஒரு மினிஸ்டர் இருக்காரோ சில விஷயங்களுக்கு அவர்கிட்ட தான் அனுமதி வாங்கி அது மாதிரி அனைத்து உலகங்களுக்கும் பிராதான்யனை எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடியவர் எத்தனையோ விதமான பிரிவுகளெலாம் அக்னி வருணன் வாயு இவர்களெல்லாம் தய தலைவர்களாக நியமித்திருந்தால் கூட இந்திராதி தேவர்களெல்லாம் நியமிச்சிருந்தா கூட அவற்றையெல்லாம் கண்காணிப்பவர் ஒரு ஒருத்தரும் வேலை பண்ணுறானான்னு பார்க்கணுமே பிரதான மந்திரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய வேலைகளெல்லாம் சரியாக நடக்கிறதான்னு பார்க்கறது ஒரு தர்மம் ஆகையினால் பகவான் அதை பண்ணுறாருங்கிற உபதிரஷ்டான்னால் கண்காணித்து கொண்டிருப்பவர்னு பேர் சமீபத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர் அதனால் உபதிரஷ்டா பகவத்கீதையிலையும் பார்த்துருக்கோம் ஆத்மாவுக்கு பேரே உபதிரஷ்டான்னு இருக்குது ஆக இந்த வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்ணுறபோது பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் தப்பு நடந்தால் உடனே சொல்லுவார் நிறுத்திடுவார் கர்மாவை அதனால் அவருக்கு பேர் உபதிரஷ்டா அப்படின்னு பேர் அடுத்தது சுராத்யா உலகத்திற்கு தலைவர் உலகத்தை பாதுகாக்கின்றவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர்னு அர்த்தம் லோகபாலாதீ சுராணாம் அத்தியக்ஷா சுராத்தியஷா உலகங்களுடைய இய ஜட வஸ்துக்களாக இருந்தாலும் சரி சேத்தன வஸ்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒழுங்காக அதை கண்காணித்து கொண்டிருக்கார் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னே வச்சுப்போமே அது அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் இருக்கானா இதை அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சரியாக இயங்குகிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது மாத்திரமல்ல அதெல்லாம் இயக்குகிறவனையும் பார்க்கணும் ஆசிரமம் இருக்குன்னா ஆசிரமத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கறது அந்த பொருள்களை கவனிக்கிறவனும் சரியாக கவனிக்கிறானும் பார்க்கறது இது மாதிரி லோக உலகத்தை பாதுகாக்கின்ற தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் தேவாதி தேவகா தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னா அர்த்தம் அடுத்தது தர்மா ஃபலம் தாத்து தர்மா சுராமா ஒரு ஒரு மனிதனும் செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவு எதெல்லாம் சாஸ்திரத்தில் செய்யக்கூடாது பெரியோர்களாலும் சாஸ்திரங்களாலும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதோ அதை செய்தால் அதனால் ஏற்படுவது அதர்மம் என்று சொல்லப்படுகிற கண்ணுக்கு தெரியாத பாபம் எதெல்லாம் சாஸ்திரத்தினாலையும் பெரியோர்களுடைய உபதேசத்தினாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வந்து அந்த செயலினுடைய விளைவுகளாகிய புண்ணியம் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் அ தர்மா தர்ம சாட்சா தீக்ஷத்தே நேரடியாக பார்க்குறார் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனும் அவன் எந்த மாதிரி எண்ணங்களை வளர்க்கிறான் எந்த மாதிரி பேச்சுக்களை பேசுகிறான் எந்த மாதிரி செயல்களையெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சாஷாதீக்ஷத்தே கர்மாத்தியஷா அதுதான் இங்கே சொல்கிறார் தர்ம அதர்மௌ சாட்சாதீக்ஷத்தே அது மாத்திரமில்லை என்ன பண்ணுறான் புண்ணிய பாபத்தை தெரிஞ்சு வச்சுருக்கார் ஒவ்வொரு ஜீவர்களினுடைய புண்ணிய பாப கணக்கு பகவானுக்கு தெரியும் அது மாத்திரமில்லை அதுக்கு தகுந்த பலனையும் கொடுக்குறார் இவன் இவ்வளவு புண்ணியம் பண்ணுறான்னா இத்தனை சுகம் ஏனையன சரீரேன எத் எத் கர்ம கரோதி அஹா தேன தேன சரீரேன தத்தத் ஃபலம் அஷ்ணுதே எந்தெந்த உறுப்புகளால் என்னென்ன செயல்களை செய்தானோ அந்தந்த உறுப்புகளால் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் ஆக நான் நல்லது பண்ணியிருந்தால் நல்லதனுடைய பலனை அனுபவிப்பேன் தப்பு பண்ணியிருந்தால் தப்போட பலனையும் நான் அனுபவிச்சாகணும் ஆகையினால் அதெல்லாம் அனுரூபம் ஃபலம் தாத்தும் கர்மஃபல தாத்தா ரெண்டு அர்த்தம் இங்கே கர்ம சாட்சி கர்மபல தாத்தா நம்ம நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கார் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கார் சாய்ஸ் கொடுத்துருக்கார் ஃப்ரீவில் கொடுத்துருக்கார் அதை மிஸ்யூஸ் பண்ணினால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணினால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும் ரிசல்ட் உடனே வராது மெதுவாக தான் வரும் எல்லாம் நோட் பண்ணிப்பார் இப்போ வந்து இல்லை நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ரொசீஜர்னு ஆரம்பித்தா அது உடனே பலனை கொடுத்துருவான் என்ன ஒரு ஏதோ ஒரு கேஸ் போட்டுவிட்டாங்கன்னா அந்த கேஸ் வந்து அது வந்து மாறித்தின் இருக்காங்க இல்லையா இ இவன் வாய்தா வாங்குவோம் அவன் வாய்தா வாங்கவும் இதுக்கிடையில் இல்லை கோர்ட்டுக்கு லீவ் வரவும் வக்கீல் வேற ஒத்து போடுறதும் இந்த வாதி ஒத்தி போடுறதும் கடைசியில் பலன் கிடைக்கிறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் எல்லாம் வந்து உடனே பலன் கிடைக்காது அதனால தான் வந்து தப்பு பண்ணிணா உடனே பலன்னா தப்பு பண்ணுவானா நெருப்ப தொட்டால் உடனே சுடும்னால் தொடமாட்டோமே அதே மாதிரி நல்லது பண்ணால் உடனே பலன் கிடைக்கும்னா பண்ணிவிடுவான் இன்றைக்கி நல்லது பண்ணால் என்றைக்கோ கிடைக்கிறது அதுதான் இந்த மாயா விசித்திரம் ஆனால் நம்ம அதை மரந்தொருப்பில் பின்னால் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் தர்மா தர்ம சாட்சாத் ஈக்ஷதே ஈக்ஷதேர் நாசம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரமே இருக்கு ஆக ஈக்ஷத்தேன்னு சொன்னால் கர்ம ஃப கர்மசாட்சியாக இருக்கார் அது மாத்திரமில்ல அனுரூபம் பலம் தாத்தும் ஈக்ஷதே எதுக்காக நான் அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கணுமே பார்த்துட்டே இருப்பார் நம்ம எஜமானன் வந்து வேலை செய்கிறவனுடைய வேலையை கவனிச்சுன்னு இருப்பார் இல்லையா ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருப்பார் இவன் எத்தனை நாள் லீவ் எடுத்தான் எத்தனை நாளைக்கு வந்தான் என்ன வேலை பண்ணினா ப்ரொடக்டிவாக இருந்ததா இல்லை சும்மா பொழுத போக்கினானா அதெல்லாம் பார்த்துத்தானே அவனுக்கு கூட கொடுக்குறது குறைச்சி கொடுக்குறதெல்லாம் பண்ணணுமே அதெல்லாம் தர்மம் தானே கஷ்டப்பட்டவனுக்கு கம்மியாக கொடு கஷ்டம் கஷ்டப்படும் கம்மியாக கொடுத்து கஷ்டப்படாதவனுக்கு அதிகமாக கொடுத்தா பாரபட்சம் வந்துடும் பக்பாத்தம் தோஷங்கள்லாம் பகவானுக்கு வரும் மனுஷியம் வேணால் பக்ஷபாத்தம் பண்ணலாம் பகவானால் பண்ண முடியாது அதனால்தான் அவர் பகவான் ஆக தஸ்மாத் தர்மாத்தியக்ஷர்மத்தின் தலைவன் உலகத்தின் தலைவன் தேவர்களின் தலைவன் அறத்தின் தலைவன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் தர்மத்தின் தலைவனுங்கிற போது சங்கராச்சார் ரெண்டையும் சேர்த்துட்டார் புண்ணிய பாபத்தை நேரிலே புண்ணிய பாபத்தை நன்றாக கவனிக்கிறான் அது மட்டும் அல்ல அதற்கேற்ற சுகதுக்கத்தையும் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது கொடுக்கிறான் எப்போவோ பண்ண புண்ணிய பாபத்தை இப்போ அனுபவிச்சுன்ட்ருப்போம் இப்போ பண்ணுற புண்ணிய பாபத்தை எப்போ அனுபவிப்போம் தெரியாது எல்லாம் வந்துட்டே இருக்கும் நமக்கு இதில் ஸ்ரத்த இல்லாதனால நம்ம வந்து என்ன இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மான்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு போனால் அதெல்லாம் யார் அனுபவிக்கிறது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சாஸ்திரத்தில் ஒன்று ஒன்று கிருத்த செய்யாதது செஞ்சது காணாமல் போயிடும் அனுபவிக்கணும் யாரோ பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்க முடியுமா ஏன் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கே எனக்கு போகாது அப்படி இருக்கிற போது யாரோ பண்ண தப்புக்கு நான் ஊச்சின்னு இருக்க முடியுமா ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நியத்தியை கவனித்து பார்த்தா புரியும் அந்த நியத்தியை கொஞ்சம் கவனித்து பார்த்தா போகும் ஒத்து பார்த்தா போகிறோம் நம்ம ஜென்மாவும் நம்முடைய வாழ்க்கையும் இந்த நியத்திகளையும் கவனிக்கணும் வெறும் அர்த்தகாமம் மாத்திரம் முக்கியமாயிடாது எத்தனையோ விஷயங்கள் நுணுக்கங்கள் இருக்குது அனலட்சோகாஸ் சுராமாஷ் கத்தம் என்னேண்காரணே இ கிருத்த காரியரூபேண காரணம் காரியம்னா இஃபெக்டாக இருக்கார் அக்ருத்த காரண ரூபேண கிருத்தகான்னு சொன்னால் மரமாகவும் மரத்திற்கு காரணமான விதையாகவும் அதனால் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய காரண காரிய ரூபம் காஸ் அண்ட் இஃபெக்ட் ரூபமாக இருக்கார் ஆஹா காரிய காரண ரூபேண அஸ்தி எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கார்னு அர்த்தம் காரணக்காரியரூப்பேண பகவான் வர்த்தத்தை ஆக என்னால் அவருக்கு பேர் கிருதாக்கிருதா அதனால் கிருத்தசப்தத்துக்கு அர்த்தம் என்ன காரியரூபேண அகிருதப்தத்துக்கு அர்த்தம் என்ன காரணரூபேண அதனால் என்னென்னா காரண காரிய ரூபா அதை தான் கிருதாக்கிருதா அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்த ஸ்லோகம் அடுத்த வழி இது பாஷ்யம் மாஷ்ர பிூத்தயச்சூ சாத்மா ப்மாயக்கால தகிஜந்தவூரேத்த ஜத்தசித்திணோோர்மன்வா காலூத்தி சிவிஜ ூத்த விஷ்ரேத்தவிபூத்த ருதிராந்தாச்சவா ஜனவிபூத்த வைஷ்ணவ புராணே ஆ சதுராத்மா சத்துராத்மாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சர்க்காதிஷு சர்க்காதிஷுனா இந்த சிருஷ்டி காரியங்களில் படைப்பு முதலானவைகளுள் அப்படின்னு அர்த்தம் பிதக் விபூத்தய தனித்தனி விபூதி இருக்கு அது சத்தசிரா சத்தசிரா விபூத்தய பித் பிதக் அஹ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூன்றுலேயும் பகவான் ஒன்று ஒன்று நாலு நாலு ரூபமாக இருக்காராம் இதே மாதிரி சைவாகமங்கள்லேயும் ஸ்லோகங்கள்லாம் உண்டு அஞ்சு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற அஞ்சுக்கும் ஒன்று ஒன்று அஞ்சு மூர்த்தி சொல்லுவார்கள் அப்படி இருபத்தஞ்சு மூர்த்திகள் அது சைவாகமத்தில் இருக்குது இங்கே அடிக்கடி ஆசிரமத்தில் சொல்லுகிறார்கள் அந்த சிவாச்சாரியர் பையங்கள்லாம் ஆக ஒன்று ஒன்று அஞ்சு மூர்த்திகள் சிருஷ்டி மூர்த்தி அஞ்சு ஸ்திதிமூர்த்தி அஞ்சு லயமூர்த்தி அஞ்சு அனுகிரகமூர்த்தி இது திரோதான மூர்த்தி அஞ்சு அனுகிரகமூர்த்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரூபம் சிவரூபம் அதில் ஒன்று தான் தக்ஷினாமூர்த்தி அப்படி அது சொல்கிற மாதிரி இங்கேயும் என்னென்னா இங்கே விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா சிருஷ்டியில் நாலு ரூபம் விஷ்ணுவுக்கு ஸ்திதியில் நாலு ரூபம் சம்ஹாரத்தில் நாலு ரூபம் அப்படி சது ஆத்மானா மூர்த்தின்னு அர்த்தம் ஃபார்ம் சதுராத்மானா நான்கு வடிவங்கள் அப்படின்னு அர்த்தம் அது ஒன்று மகிமை வாய்ந்தது ஆக சர்க்காதிஷு சதசிரகா விபூதையாக பிதக் அதெல்லாம் பகவான் ஆத்மான மூர்த்தய பகவானுடைய ரூபம் அந்தந்த டயத்துக்கு எடுத்துக்கிறார் எஸ் எ சதுராத்மா யாருக்கு நாலு மூர்த்தி இருக்கோ அவருக்கு சதுராத்மா சதசிரா மூர்த்தயா எஸ் எ சதுராத்மா அதுதான் சந் வாக்கியம் இல்லாடி சத்தசிரா ஆத்மான மூர்த்தயா எஸ் எ சதுராத்மா அதெல்லாம் என்னது சர்க்காதிஷு பிதக் விபூத்தய அதுக்கு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ப்ரமா தாதய கால தகில ஜந்தவ விபூத்தோ ஹரே ரேத்த ஜுஷிஹேத்தவாதி பிரஜாபதி அப்புறம் காலம் அப்புறம் சம்பூர்ணீவ இதெல்லாம் ப்ரமா தய கால அகில ஜந்தவ அஜ்தவனே ஜீவாக இந்த நாலுஸ்வரூபமாக ஏதா ஹரே விபூத்தையா பிரம்மதேவர் தக்ஷ பிரஜாபதிகள் காலங்கள் காலம் அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் எல்லாம் பகவானுடைய விபூதி சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணுறார் தக்ஷ பிரஜாபதி எல்லாம் மனுஸ்மிருதியில் பார்த்துருப்போம் அதே மாதிரி டைம் சிருஷ்டி பண்ணுற மனுஸ்மிருதி கிளாஸ்லேயே இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஹரியனுடைய விபூதிகள் இவை ஜகதா சிருஷ்டிஹேத்தவஹா இந்த படைப்பில் இவைகளெல்லாம் படைப்பு படை சிருஷ்டிஹேதவா படைப்பில் இவைகளெல்லாம் காணப்படுகின்றன சிருஷ்டிக்கு ஹேத்துவாக இருக்கின்றன இந்த படைப்பு நடக்கணுமே கிரியேஷன் வந்து போய் நடந்துருக்கணுமே க்ரியேஷன் சொல்கிறது ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது ஒன்று நம்ம ஆக்சுவலாக க்ரியேஷன் சொல்கிற வழக்கம் இல்லை என்ன இந்த இங்கிலீஷ் பாஷையை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ண வேண்டியிருக்கு ஆக கிரியேஷன்கிறத விட சிருஷ்டியில் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எப்போவுமே இருக்குது வெளிப்படுறது அது அடுத்தது விஷ்ணோகோ மன்வாதய காலஹா சர்வபூதானிச்ச த்விஜ ஸ்திதேர்நிமித்தபூத விஷ்ணுரேதா விபூத்தய ஸ்திதேகே விபூத்தய ஸ்திதி விபூதி அதில் என்னென்னா விஷ்ணு மன்வாதய காலா சர்வூதானி சர்வூதானின்னு சொன்னால் எல்லா ஷரீரங்களும் அப்படின்னு எடுத்துக்கணும் இதெல்லாம் ஸ்திமித் ஸ்திதே நிமித்த பூதானி சரீரங்களும் இருக்குது அவையெல்லாம் மறுபடியும் அதிலையும் சேர்த்துக்கிறார் நிமித்தபூத்த ஏதா விஷ்ணோ விபூத்த நிமித்த பூதஸ்ய ஸ்திதே ஸ்திதேகே நிமித்த பூதஸ்ய எல்லாம் இருக்குது படைச்சது மாத்திரம் இல்லை படைத்தது உடனே செத்து போயிடுதுனா ஷாகலை அது கண்டின்யூவாக இருக்குது கண்டினியூஸாக இருக்குது தொடர்ந்து இருக்குது ஆக விஷ்ணு மன்வாதிகள் காலம் அங்கேயும் காலம் இருக்குது சர்வூதங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாத ஷரீரங்கள் எல்லாம் ஸ்திதி ரூபமாக இருக்குது சரி அடுத்தது ருத்ரஹா சம்ஹார காலம் கால இது ஒன்று ஒன்று நாலு நாலு பார்த்து அதுதான் காலஹா அந்தகாத்தியாஷ்ட யமதர்மராஜா ருத்ரஹா காலஹா மிருத்யு அப்புறம் வந்து என்னதுன்னா சமஸ்தாஸ்தைவ ஜன்தவா எல்லாத்துலேயுமே நாலு நாலு ஜீவராசிகள் இருக்குது நீங்கள் வச்சு காரண சரீரங்கள் ஸ்தூல சூ சூக்ஷ்மசரீரங்கள் ஸ்தூல சரீரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வேணாலும் போட்டு அதாவது பகவான் நாலு ரூபமாக இருக்கார் நம்ம பாஷையில் கூட புரிஞ்சுக்கலாம் பகவான் சாமர்த்தியசாலி சதுரஹா ஆத்மா இந்த பகவான் இருக்காரே ரொம்ப சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அது இந்த பாஷத்தில் இல்லை ஜனார்த்தன விபூதயா இது வைஷ்ணவ புராணி அப்போது இதனுடைய தாத்பரியம் என்னென்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று மூன்று நிலைகளிலும் இறைவன் ஒன்றொன்றிலும் நான்கு காண் நான்கு கூறுகளாக காணப்படுகிறார் அதுதான் இதனுடைய தாற்பயம் அஹா சதுராத்மா இனி சதுர்வியூக படிக்கலாம் வியூஹாத்மானம் சதுர்தாவை வாசுதேவாதிமூர்த்திபி सृष्ट्यादीन इति சிறியான் பிரக்கோத்திய விசுத்தர் வியசவச்சியூ அதாவது இது ரொம்ப பிரசம் சதாரணவியூம் நுன்னை அணிவகுப்ப பசை தாம் பாண்டுபுத்திராணாம் ஆச்சாரிய மகத்தீம் சமும் வியூடாம் அந்த வியூடாம்கிறது தான் வியூகம் இல்லை கருட வியூகம் சக்கர வியூகம்லாம் சொல்கிறோமே இதில் இன்னொன்று சொல்கிற வழக்கம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரமபதத்தில் பெருமாள் உக்காந்த கோலத்தில் இருக்கார் அங்கே தனியாக இருக்கார் பெருமாள் தனியாக இருக்கார் இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்கிறது இங்கே எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்புறம் பார்க்கடல் முதல் திருப்பதி அதுதான் நூற்றி எட்டாவது திருப்பதி பரமபதம் ரெண்டாவது பார்க்கடல் இந்த ரெண்டு திருப்பதிக்கு போக முடியாது இந்த சரீரத்தோடு மொத்த நூற்றி ஆறு திருப்பதிக்கு தான் போய்ட்டு வர முடியும் மொத்தம் நூற்றி எட்டு திருப்பதி இருக்குது நூற்றி எட்டு திருப்பதியில் திருப்பதின்னா என்ன சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீய்பத்தியும்போம் அது தமிழில் திருப்பதி திருனா மகாலட்சுமி பத்தின்னா யார் தலைவன் கணவன் திருப்பதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீபதி அப்படிங்கிறது தான் தமிழில் திருப்பதின்னு ஆயிடுத்து திருப்பதியோடய திருப்பம் இதுதான் நிறைய பேருக்கு தெரிகிறதுல திருப்பதி அந்த காலத்தில் எல்லாம் உபன்யாசங்கள் பௌர்ணாணி பௌராணிகர்கள்லாம் அப்படி ஆரம்பிப்பாள் ஸ்ரீய்பத்தியான பரமேஸ்வரன் இப்படி தான் ஆஹா இந்த மேலே இருக்கிற பரமபதநாதன் உட்கார்ந்துருப்பார் ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க போட்டு கதையோட ஆதிசேஷனில் உட்கார்ந்துருப்பார் அவர் பரமபதநாதன் பேர் அவர் தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத பேர் சொர்க்கவாசல் இல்லைது அதுக்கு பேர் பரமபத பேர் பரமபதம் சொர்க்கவாசல்னு சொன்னால் எவ்வளோ மட்டும் பரமபதம் எங்கே இருக்குது சொர்க்கம் எங்கே இருக்குது அது பேர் இப்போ பரமபத வாசல் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவன் என்ன சொர்க்க வாசல் திறக்கிறாங்கம்மா சொர்க்க வாசலில் அப்பா அது பரமபத வாசல் ஆஹ் அது மேலே அது பரமபத பரமபதநாதன் அடுத்தது பள்ளிகொண்ட பெருமாள் இது ரெண்டாவது நிலை இறைவனுடைய ரெண்டாவது நிலை மூன்றாவது நிலை தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் விபவம் பரம் வியூகம்னு சொல்கிறது ரெண்டாவது மூணாவது வந்து விபவம் அர் விபவம்னா அவதார மூர்த்திகள் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் அப்புறம் கடைசியில் இருக்குது இந்த பெரும நம்ம கோயிலில் இருக்கே பெரு விக்கிரம் வச்சிருக்கோமே அது சாட்சாத் இது அந்த அர்ச்சா மூர்த்தி பரம் வியூகம் விபவம் அர்ச்சா நான் தகவலில் இடையில் சொன்னேன் இங்கே சதுர்வியூகா ஆத்மானம் சர்தாவூஹிய அப்படின்னு அர்த்தம் வாசுதேவன் சங்கரிஷ்ணன் பிரத்யும்னன் அப்படின்னு பகவான் தன்னை நாளாக இது பண்ணியிருக்காராம் தன்னை நான்காக பகுத்து வாசுதேவாதி மூர்த்தி பிகி சிருஷ்டியாதீன் பிரகரோத்தேஷா அவர் என்ன பண்ணுறார் சிருஷ்டிகளை பண்ணுறார் ஒருத்தர் ஒரு மூர்த்தி சிருஷ்டி பண்ணுறார் இன்னொரு மூர்த்தி ஸ்திதி பண்ணுறார் இன்னொரு மூர்த்தி சம்ஹாரம் பண்ணுறார் ஆஹ ஆத்மானம் சதுர்த்தா வியூஹன்ன விபஜ்யன்னு அர்த்தம் தன்னையே நாளாக பிரிச்சு விட்டார் எப்படி பிரிச்சுட்டார்லாம் கேட்கக்கூடாது தன்னையே நாளாக பிரிச்சு நுட்டார் என்ன பண்ணுறாருன்னா வாசுதேவாதி மூர்த்தி வாசுதேவன் முதலான மூர்த்திகள் இதுக்கு என்ன பிரமாணம் பாபம் இதுக்கெல்லாம் நிறைய பேரும் கோட் பண்ணுறார் வேறு வேறு சிருஷியதி வூஹா விூகத்துக்கு वासुदेव போட்டிருக்க प्रद्युम्न பிரியுன அனருசா இப்போ சொன்னேன் இல்லையா வாசுதேவன் சங்கர்ஷன் பிரியுன் அனன் மூல சூ நாம்லோக்கியூத்துய வாசுதேவாதிமூ அது ஸ்லோகமாக சிருஷ்டியதீன் பிரகரோத்யஷ விச்ருத்மா ஜனாராஷ்யம் ஆச்சாரியோடது பாஷ்யம் நம்ம பார்த்தது அதான் இது ஸ்லோகமாக தானே பார்த்துருக்கோம் வியூஹியாத்மான சதுர்தாவை வாசுதேவாதிமூர்த்திபி அதாவது சிருஷ்டி வாசுதேவன் சங்கர்ஷன் பிரதுனன் அனிருன் இவர்களெல்லாம் இந்த சிறியாதி காரியங்களை செய்கிறார்கள் வூஹியேதி பிரவிபஜ் இரச்ச மாயபுராணே மூலக்காரணம் வாசுதேவா வியூகமுக் உத்தம் இல்லாத்துக்கும் மூலக்காரணம் வாசுதேவன் பரவசுதேவன் பேர் வைஷ்ணவசம்பிரதாயத்தில் பரவாசுதேவன் ட்வித்த பிளவீமூர்னா சேஷா தாரயத்த தாமசீசா சமாக்கம் சமுதாய திருத்த கர்மருத்தை பிரஜாலனா சோதிரி சேயா தர்மசன்காரிணீ சீ ஜலம்தேத்தல்பா ரூசம் சாக்கோதி சதைவீ இதெல்லாம் மார்க்கண்டேயபுராணத்தில் இருக்கு கோட் பண்றார் இவர் ஆஹ மொதல் வியூகம் பரவாச அது வந்து வாசுதேவன் ரெண்டாவது என்னதுன்னா பிருத்திவி மூர்த்னா சேஷாக்கியா தாரயத்யதாக இந்த பூமா தேவ் பூமியை இந்த ஆதிசேஷன் ரூபத்தில் தாங்குகிறது அது தாமசி சா சமாக்கியாதா திரியம் சமுபாஸ்ருதா அது படுத்துருக்கிற இந்த இப்படிப்பட்ட இதில் இருக்குது திரிய இதில் இருக்குது தாமசி ரூபம் அது முதல்ல வாசுதேவனுங்கிறது குணா குணத்தை கிடந்தவன் அதாவது நற்குணங்களே வடிவானவன் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அப்புறம் சத்வோத்ரிதா திருத்தீயா கர்ம குருத்தே பிரஜா பாலனை தத்பரா மூணாவது வந்து என்ன பண்ணுறது நான் எல்லாம் பாதுகாக்கிறது சத்வோத்ரிதா தூ சாக்னேயா தர்மசம்ஸ்தான காரிணி பாதுகாக்கிறது சதுர்த்தி ஜல மத்தியஸ்தா நாலாவது வந்து தண்ணீருக்குள்ளே இருக்குது சேத்தே பன்ன தல் பன்னக தல்பகா அங்கே தான் வந்து ஜலம் அந்த பன்னகை பாம்பினுடைய பாம்பினுடைய படுக்கையில் உறங்குகிறார் ரஜஸ்தஸ்யா குண சர்க்கம் சா கரோதி சதைவகி சர்க்கம்னா சிருஷ்டின்னு தான் அர்த்தம் சிருஷ்டியை பண்ணுறது அது ரஜோகுணம்ங்கிறார் ஆக இவரோட இந்த அர்த்தம் என்னென்னா தாமசின்னா லயம் சத்வம்னு சொன்னால் சிருஷ்டி அப்புறம் வந்து இந்த ஜல மத்தியஸ்தாங்கிறது சிருஷ்டி இல்லை ஸ்திதி சத்துவங்கிறது ரெண்டாவது ஸ்லோகம் இந்த இதில் இது வந்து ஸ்திதி இது வந்து சிருஷ்டி முதல்ல லயம் அப்புறம் ஸ்திதி அப்புறம் சிருஷ்டி நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும் சரி சதுராத்மா சதுர்வியூகா அடுத்தது சாஷ்டாச்சி நசிம்மவி சம்ஷ்டிருச்சேரி இது ஸ்ருதே ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் நரசிம்மூர்த்திக்கு பல்லு இந்த கோரப்பற்கள் தம்ஷ்டஹான்னா கோரப்பற்கள் அந்த பல்லு நீட்டின்னு இருக்குமே ஷார்ப்பாக அந்த மாதிரி நரசிம்மூர்த்திக்கினால அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லாட்டி என்ன சொல்கிறாருன்னா வேதத்தில் வந்து சத்துவாரி ஷிருங்கா திரையோ அஸ்ய பாதா ட்வேஷீரிஷே சப்தஹஸ்தாசோ அஸ்ய த்ரிதா பத்தோ விரஷபோ மகோ தேவோ மர்த்தியாகும் ஆவிவேஷ மகாநாராயண புருஷத்துலையும் இருக்குது இது ரிக்வேதத்துலையும் இருக்குது சத்வாரி ஷிருங்காக த்ரையோஸ்ய பாதாக துவேஷீரிஷே சப்த ஹஸ்தாசா அப்படி சொல்லி ஓங்காரத்தை பற்றி சொல்லியிருக்கு ஓங்காரம் நான்கு கொம்புகளை உடையது அதனால் சதுர்தமிஷ்டகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுறார் ஓங்காரஸ்வரூபா அதனால் அது வேதத்தில் சொல்லியிருக்கு நான்கு பாதங்கள் அகார உக்காரம் அக்கார அமாத்திரம் அமாத்திரச்சுர்த்தோவியவஹாரிய பிரபஞ்சோபம அப்படின்னு மாண்டூக்கு உபநிஷத்தில் இருக்குது ஆஹா அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது சத்வாரோ புஜா அஸ்ய இச்சுஜ நாலு கைகள் இவருக்கு இருக்கிறதுனால இவருக்கு சதுர்புஜன்னு பேர் சசங்கச்சக்கரம் சகிரீட்ட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருஹே கஷம் சஹாரபட்சஸ்தலசோபிகம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் தேனவரூபேண சதுர்புஜேன சஹசிரபாஹோபவவிஸ்வமூர்த்தே அர்ஜுனன் கேட்குறான் இந்த ஆயிரம் கையெல்லாம் மடக்கி நாலே கையோடு போகும் அப்படிங்கிறான் எனக்கு இதுக்கு மேலெல்லாம் பார்க்க சக்தி இல்லை நாலு கையோடு அந்த சௌமிய ரூபத்தை காட்டுங்கோ அ சதுபுஜா சங்கச்சக்கர கதாபத்மம் அஹச்சக்கர கதா பத்மம் ஒரு கையில் தாமரை ஒரு கையில் கத ஒரு கையில் சசங்க சக்கரம் ச சங்கச்சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் ச பீதவஸ்திரம் சரசீருக ஈஷணம் சஹாரவக்ஷஸ்தலோபிகௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் ரெண்டு கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லவே இல்லை ஸ்லோகத்தில் அப்புறம் வந்து மேகஷ்யாமம் பீத்த கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் ஆ தியானஸ்லோகத்தில் மாறும் ஒரு ஸ்லோகத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும் வனமாலி கதி ஷார்கி ஷங்கி சக்கரீச்ச நந்தகி நந்தகிங்கிறது ஒரு கத்தி வனமாலின்னா கழுத்தில் வனமால புஷ்பமா வனமாலி கதி கதின்னா ஒரு கையில் கதை இருக்குது கதி ஷாரங்கி ஷார்கினா வில்லு அம்பு வில்லு ஷார்கபாணி இல்லை கதி ஷாரங்கி ஷங்கி சக்ரீச்ச நந்தக்கி இடுப்பில் ஒரு கத்தி வச்சுருக்கார் ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவா அபிரக்ஷத் சரி எல்லாம் ரொம்ப விளக்கம் சொல்லுவர் சங்கராஜர் சதுர்பு சத்துவாரா புஜா அஸ்ஸே இத்தி ஓவர் முடிச்சு நாலு கை இருக்குதுப்பா அவ்வளோதான் நாலு கை எதுக்கு இருக்குது ஏன் இருக்குது அதெல்லாம் சொல்லல் அது எதுக்காக அந்த விளக்கங்கள்லாம் இல்லை இவர் என்ன சொல்கிறார் இருக்குன்னு சொல்லி இவரணும் கே மந்திர மகோதேவோ இத்த மகான் தவ யென வியாத்தம் இவரெண்டு சுட்டார்ஷ்ட்மூர்த்திங்கிற யவராமூர்த்தி யஜ்யவராக மூர்த்தி இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்கிறார் சத்து சத்து சதுங்க யஜ்யமூர்த்தி சதுர்தம்ஷ்டா சத்வாரோ பூஜாக லோக பரிபாலனார்த்தாக உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக நாலு கைங்கிறது சொல்கிறார் அவ்வளோதான் அதுக்கு மேலே இவர் வியாக்கியானம் பண்ணலை தாரக பிரம்மானந்தா இந்த கமெண்ட்ரி இடையிலிடையில் நான் இந்த படிக்கிறது வந்து தாரக பிரம்மானந்தாவோட சங்கர பாஷ்யத்துக்கான விவருத்தி அதை அப்பப்போ நான் பார்க்குறேன் ஏதாவது இதில் டவுட் இருந்தால் அதை பார்க்குறேன் அவ்வளோதான்ஷ்ணு சகிஷ்ணுர்ஜகாதிஜோவிஜயோஜேத விஸ்வயோநி புனர்வசு vijayojeta ஜோர்ஜாதிஜோோவிஜய வினவிஷ சைத்தன்யந்தான் பியூர் கான்ஷியஸ்னஸ் பிராஜிஷ்ணுன்னா என்னர்த்தம் பிரகாச ஏகரசூரியனுடைய பிரகாசம் ஒரே பிரகாசந்தானே அது மாதிரி இந்த பிரகாஷானாம் பிரகாசக்கா சைத்தன்ய பிரகாசக்கறிவொளி அறிவே ஒளி அறிவொளி அறிவாகிய ஒளி இல்லை அறிவே ஒளி அறிவொளி அறிவுதான் ஒளியையும் இருளையும் விளக்குகிறது ஆக இருளையும் ஒளியையும் விளக்குகின்ற ஒளி அறிவொளி கண்ணுக்கு பின்னால் என்ன இருக்குது மனசுக்கு பின்னால் உணர்வு இருக்குது உணர்வொளி நிறைவாய் அப்படின்னு கைவல்ய நவனிதான் சொல்லுகிறது ஆகவே பிராஜிஷ்ணு பிராஜிஷ்ணு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி எடுத்துக்கிறார் ஏக்கரச பிரகாஷஸ்வரூபா பிரகாஷேக்கரச இதுலாம் இதுதான் இவர்கிட்ட கிடைக்கும் பிராஜனசீலா பிராஜிஷ்ணு அதுக்கு என்ன அர்த்தம்னா சூத்திரம் பிராஜ்ரு தீப்தௌ இதுதான் இவர்கிட்ட போனால் வியாக்கரணங்கள்லாம் கிடைக்கும் எதனால் இப்படி என்ன மாதிரி மீனிங் இது பிராஜ்ரு தீப்தௌ சங்கராச்சாரியெல்லாம் நமக்கெல்லாம் கிராமர் கிராண்டட்னு போயிட்டார் அவர் எல்லாம் புரியும் உங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அவருக்கு தெரியாது ஆஹா பிராஜ்ரு தீப்தௌ இத்தியஸ்மாத்து ீீீல பாணினி சூத்திரம் மூணு ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு இத்தியதிகாரே அலங்கிரிஞ்ச் நிராக்ரிஞ்ச் இன்னொரு பாணினி சூத்திரம் இத்தியாதினா இஷ்ணு இச் பிரத்ய இஷ்ணுச் பிரத்ய ஆக பிராஜ்ரு இஷ்ணு இந்த ரெண்டு சூத்திரத்தினால பிராஜ் இஷ்ணுங்கிற வேர்டு கிராமர் எப்படி இந்த சப்தம் வருகிறது அப்படின்னு சொல்கிறார் எதபி सूत्रे अनुक्त इति शब्दस्य தமிழ் சூத்தேராஜிர்னோக் அங்க விராஜிஆ தி அனுப்புசமுச்சே விரிவா சிதிஷுமேசா அனந்தரத்னா தச்ச இஷ்ணுச் பிரத்யசிய தாட்சீல்யே விதானால் லபியத்தை அத்தப்பிரகாஷி பரமாத்மா பிராஜிஷ்ணு இத்தியர்தா எப்படி இந்த கிராமர் தெரிஞ்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஹ என்னால் என்ன பிடிச்சிட்டார் அத்த இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ சொன்ன இத்தனை ரெண்டு மூணு சூத்திரத்தை கோட் பண்ணி இந்த ஜிஷ்ணு இச்சு பிரத்யம் எப்படி வந்தது அந்த பிராஜ் தாத்து இப்படி வந்தது எல்லாம் சொன்னீங்களே என்னன்னு கேட்டால் இதுதான்ப்பா கன்க்ளூஷன் ஸ்வப்பிரகாஷ சித்ரூபா பரமாத்மா பிராஜ் விஷ்ணு இத்தியார்த்த இதெல்லாம் தான் இவங்க உபகாரம் பண்ணுறது ஆச்சாரியார் விட்டுட்டு போயிட்டால் சௌரியமாக போச்சு இவங்க அதெல்லாம் வந்து சொல் இல்லாட்டி என்ன அந்த கிராமர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது என்ன ஒன்றுமே புரியலையே சும பிரகாஷிக்கிற சத்வாத் பிராஜிஷ்ணுன்னு சொல்லிவிட்டேள் பிராஜிஷ்ணுக்கு அது எப்படி டிரைவ் பண்ணுறேள் எப்படி இந்த பிராஜிஷ்ணு சப்தத்தை வந்து நீங்கள் இது வந்து இஷ்ணுச்சு பிரத்தியம் வேறு இருக்குது பிராஜ் இருக்குது பிராஜ்ங்கிற தாத்து இஷ்ணுச்சு பிரத்தியம் இது எப்படி சேரலாம் அப்படின்னு சொன்னால் வா பாணினிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பாணினி சூத்திரத்தை எல்லாம் கோட் பண்ணி அவனுக்கு அதெல்லாம் ஏற்கனவே ஞாபகம் இருக்கணும் அவன் என்ன சொல்லுவான் எனக்கு இந்த அர்த்தம் புரிஞ்சு எனக்கு புரிஞ்சிடுது வேண்டாம் அது கிராமர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் விடமாட்டான் வியாக்கரண வித்யார்த்தியாக இருந்தால் ஒரு பதத்தையும் அக்குவேறு அணிவராக பிச்சுடுவான் ஆகா பிராஜ் தாத்து இது பண்ணி அப்போ அவனுக்கு நிம்மதி அப்பா இந்த ரூபம் இப்படி வந்திருக்கு சரி என்னாச்சுன்னா ஒன்றும் ஆகலை ஏன் மண்டோடய வியாக்கரண புத்தி என்னை விடாது அதான் இந்த வியாக்கரண வா சாஸ்திரம் வாசிக்கிறது தர்க்க சாஸ்திரம் வாசிக்கிறது இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசித்தா அது உள்ள அர்த்தத்தை பார்த்து அது புரிகிற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது எங்களுக்கெல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது அப்போ வந்து சும்மா வியா இது நான் எதுக்கு இதை போய் பார்க்கணும் இந்த இந்த அர்த்தத்தை ஏதுக்கு போய் நான் பார்க்கணும் அவர் எப்படி சொல்லிவிட்டார் ஆச்சாரியார் ஆஹா பிராஜ்ஷ்ணு பிராஜ் இஷ்ணுச் பிரத்ய ஆஹ்பிராஜிஷ்ணு சரி அடுத்தது போஜரூபையா பிரகிரு மாயா போஜனம் இத்துச்சேராஜிஷ்ணுர்ஜனம் போக் இருக்கு இல்லையா அதனால் பிராஜிஷ்ணுக்கு அர்த்தம் பார்த்தாச்சுஷ்ணு சுத்தச்சைதம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அர்த்தம் சொல்லியாச்சு இங்கே போஜ்யம்னா என்னதுன்னா போஜ்யம் இங்கே போஜனம் பிராஜிஷ்ணு போஜனங்கிறதுக்கு அர்த்தம் பிரகிருதி மாயா சுத்த சைதன்யம் சொல்லியாச்சு ப்யூர் கான்ஷியஸ்னஸ் சொன்னால் மேட்ரு சொல்ல வேண்டாமா போஜனம் போஜனம்னா என்ன அர்த்தம்னா மாயா நிஜமாவே பாஜனம் மாயை தானே எவ்வளோ சாப்பிட்டாலும் போகிறது இல்லை ஆகையினால் போஜனம் போஜனம்னு சொன்னால் மாயா பிரக்தி மாயா இர்த்த அடுத்தது போகிஷ்ணு பாருங்கோ புருஷருப்பேண தாம் புங்கே ஆயமும் பரமாத்மா தான் அப்புறம் என்னது போஜனம் யாருன்னாஜனாயமஹான் யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம் விஷ்ணுதாசநாமம் ஏன் வச்சுங்கோ போஜனாய நமான்னு விஷ்ணுக்கு பக்கத்தில் ஏதாவது தேடி அர்ச்சனை பண்ண முடியுமா விஷ்ணு சகசிரநாமத்தில் விஷ்ணுக்கு தான் பண்ண முடியும் ஆஹ்ராஜிஷ்ணவே நம போஜனாய நம அப்படின்னு சொல்லி நீதாம்பா சைதன்யோ நீதாம்பா மாயே நீதாம் மாயையில் என்ன கீதையில் வருதே புருஷ பிரகிருஸ்தோஹி புங்கே பிரகிருஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்தியோனி ஜன்மசு இருக்கே அதுதான் இங்கேஸ்வரர் புருஷரூப்பேண தாம் புங்கே இது போக்த எல்லாத்தையும் மாயையை அனுபவிக்கிறவன் யாருன்னா அவன்தான் பகவான் தான் ஆஹ்போக்ரே நம பிரஜிஷ்ணோஜனாய நம போக்ரே நம ஆஹா அதுக்குள்ள அதாவது இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா சுத்தச்சைதமாகவும் இருக்கார் மாயையாகவும் இருக்கார் அந்த மாயையில் நிறைய என்னது நிறைய சலனங்கள் அதில் ஒன்று ஒன்றுலேயும் பிரதிபிம்பரூபமாக இருந்துட்டு கர்மாவை பண்ணி கர்த்திருவம் போக்திருத்தம் எல்லாம் பண்ணி ஒரே லீலா வினோதம் ஆகையினால் சம்சாரியாக இருக்கார் ஜோஸ்யம் பார்க்குறார் யார் பரமாத்மா பரிகாரம் பண்ணுறார் எல்லாத்தையும் பண்ணி உட்காண்ட்ருக்கார் ஆஹ தாம் புங்கே அத அந்த புருஷருப்பேண தாம் தாம்னா தாம் மாயாம் பிரகிரும் புங்கே அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கோ பதிமூணா அத்தியாயம் பிரகதி புருஷஞ்சைவ வித்திய நாதி உபாவீ விக்காராச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிரு சம்பவான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ போக்தா இப்போ இதிலிருந்து என்ன தெரியுறதுன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் விஷ்ணுவுக்கு அந்நா ஒண்ணும் கிடையாது நாராயணைய இம் இவணைய அதுதான் பிரிச்சு பிரிச்சு படிக்கிறோம் உட்காந்து அடுத்தது ஹிணியாட்சான் சே அவதி சிஷ்ணுன் சே அபிபவீ சகிஷ்ணு சகிஷ்ணு நாமிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணுர் ஜகதாதிஜ அதுக்காக வேண்டி சகிஷ்ணு சகிஷ்ணுன்னு அனர்த்தம் ஹிணியாட்ச ஆதீன் ஹிணியாட்சன் முதலான ராட்சசர்கள் ஹிணியாட்சன் ஹிணியகசிபு முதலானவர்களை சகதே சஹத்தேன்னா பொறுத்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை அபிபவதி டாமினேட் பண்ணுறார் ராட்சசர்களை எல்லாம் டாமினேட் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் ஓவர் பவர் பண்ணுறார் மேலோங்குகிறார் அப்படின்னா அவர்களை எல்லாம் வெற்றி கொள்கிறார்னு அர்த்தம் சஹிஷ்ணுன்னா என்ன அர்த்தம் அவர்களை அடக்கி ஒடுக்குகிறார் சஹிஷ்ணுன்னா டாலரேட் டாலரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க தவறுகளை பொறுத்து கொள்ளாமல் அந்த தவறுகளை அழிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரர் வேற என்ன வியாக்கியானம் இருக்கு இதில் பார்ப்போம் போஜனத்துக்கு எதுக்கு ஒரு சூத்திரம் பாருங்க இல்லை நான் அதெல்லாம் விட்டுவிட்டேன் போஜனம் போஜனம் மாயாயாக தத்ரூபேண பரிணாமாத்து விஷ்ணோஷ் தத் அதிஷ்டானத்வாத் सहते मर्षणे ஷ சே அ ஷ்மர்ஷே அவேக்க மாற்றம் லிபே இபவ் ஹிணியேண உப்ப ஜத்திஜ ஜத்து உலகம் ஆதிஜானா முதலில் தோன்றியவர் இதுக்கு தான் இன்னொரு பேர் பிரதமஜா பிரதமஜா பிரதம ஜஹான்னா முதலில் தோன்றியவர் ஹிரண்யர்பூபமாக தோன்றுகிறார் பகவானே ஹிரண்யர்பூபமாக தோன்றுகிறார் சமஷ்டி சூக்ம அபிமானி சை சூக்மசரீர அபிமானி சைதன்யம் சூக்ம பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் அதாவது டோட்டல் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் வித் டோட்டல் மைண்டு அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பகா ஆம்னேஷியன்ட்னு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பனுங்கிறதுக்கு இங்கிலீஷில் சொன்னால் ஆம்னேஷியன்ட் ஆம்னேஷியன்டாக என்ன கேட்கக்கூடாது சர்வக்ஞா எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஹிரண்யம்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம் கர்ப்பம்னா உள்ளேனு அர்த்தம் ஆக என்னால் கோல்டன் எக்குலாம் எழுதப்படாது பொன்முட்டைன்னு எழுதுகிறான் தமிழில் எவனோ ஒருத்தன் வெளிநாட்டிலருந்து வந்து அவன் வந்து இங்கே என்ன பண்ணான் இரண்டகர்பனுக்கு வந்து தமிழில் பொன்முட்டைன்னு எழுதினான் அதை பார்த்து இவன் என்ன பண்ணா இங்கே சம்பிரதாயமாக படிக்காத ஒரு ஆள் அந்த ஆள் வந்து இப்படி எழுதினா அதை வந்து பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான் கோல்டன் எக்குன்னு எழுதிட்டான் கோல்டன் எக் காடு அப்படின்னு இன்னொருத்தன் போட்டான் ஐ ஆம் மெடிடேட்டிங் கோல்டன் எக் காட் கோல்டன் எக்கெல்லாம் இல்லைப்பா கர்ப்பகான்னா அந்தேன்னு அர்த்தம் எல்லாம் சம்பிரதாய அர்த்தம் ஹிரண்யம்னு சொன்னால் ஞானம் ஹிரண்ய கர்ப்பகான்னால் எல்லா ஞானமும் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் தமிழில் இதுக்கு பேர் வாலறிவுன்னு பேர் ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஆம்னேஷியன் பேர் சர்வஜகான்னு பேர் ஆஹா சர்வஜத்வம் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்தில் தான் சொல்லுது அதனால் இது முதல்ல வந்தது ஆஹா சைத்தன்யம் நம்ம தூங்கின்னு இருக்கிற போது வெறும் சைதன்யமாக இருக்கும் முழித்த உடனே ஞானம் வருதா இல்லையா சந்தேகமாக இருக்கா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்குது இப்போ டைம் என்னங்கிற ஞானம் வருது முதல்ல அறிவு தானே வருது வழியில் முழித்த உடனே என்ன வருதுன்னு அறிவு தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி சைத்தன்யம் வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிற போது என்னது நதிஜத் ஆதிஜாதிஜான் சொன்ன ஞானஸ்வரூபமான ஹிணியகர் அதனால் வேதம் சொல்லுகிறது ஹிணியமவர்த்தூத்த பதிக ஆசீத் சதா தார்பிருத்திவீந்தியா மும் கை தேவாய விம வேதம் சொல்கிறது இப்போ ஏற்பட்ட பகவானை தவிர வேறு யாருக்கு நாங்கள் ஹவிசை கொடுக்க போகிறோம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம ஆகைய ஹிரண்யகர்பரூபேண ஜகதாதௌ ஜகத்தினுடைய தொடக்கத்தில் உற்பத்தியதே ஸ்வயம் பகவானே ஹிரண்யகர்பனாக வெளிப்படுறாராம் ஸ்வயமிதி ஜகதாதிஜா ஜகத்து ஆதிஜா भोक्ता अस्य इति ஜாதிஜோஜேத்த விஷயோனப்புனம் நேரத்தை அசத்தபாப்மா அகம் அகம் ந பாபம் ந வித்தியத்தை அஸ்ஸை இதுனால்தான் சுவாமிக்கெல்லாம் அனகேஸ்வரஹா இல்லை என்ன அகநாசீஸ்வரஹா அப்படின்லாம் சொல்கிறோமே அகம் ந பாபம் ந வித்தியத்தை அஸ்ஸை இத்தி பகவானுக்கு கிடையாது சுத்தம் அபாபவித்தம் என்று வேதம் சொல்லியிருக்கு ஆனால் அதை ஸ்ருதியை கோட்பண்ணலைவர் ஆதிசங்கர் அனகா அபகத பாப்மா பாப்மா பாப்மான்னா என்ன பாபம் பாப்பமே பாபமற்றவர்னு அர்த்தம் அதுதான் கடவுளை பார்த்து புண்ணியமூர்த்தியேங்கிறோம் புண்ணியஸ்லோகா புண்ணியமூர்த்தி இப்படிலாம் சொல்கிறோம் கொஞ்சம் கூட பாபம் இல்லாதவர் அபகத பாப்மா சாந்தோக்கிய உபனிஷத் கோட் பண்ணுறார் இது ஸ்ருதேஹ என்று வேதம் சொல்லி இருப்பதால் பாபமற்றவர் அனகஹா விஜயஹா விஜயாவுக்கு அர்த்தம் அனகாய நம விஜயதே ஞான வைராக்கிய ஐஸ்வர்யாதிபி குணைஹி விஸ்வமிதி விஜயா ஆதிசங்கர் சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் பெரும்பாலும் ரொம்ப நேரம் பார்த்தோம் இப்போ ஜாஸ்தி அதிகமாக காணோம் ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவர் வச்சுருக்கார் யார் தாரக பிரம்மானந்தா விவருத்தி வியாக்கியானக்காரர் தாரக பிரம்மானந்தான்னு ஒருத்தருடைய கமெண்ட்ரி இருக்குது வியாக்கியானம் இருக்கு சங்கரபாஷ்யத்துக்கு டீக்கா அவர் அத சொல்கிறார் நிறைய இங்கே என்ன சொல்கிறார் ஞான வைராக்கிய ஐஸ்வர்யாதிபி குணைஹி விஸ்வம் விஜயத்தை இது விஜய பகவானுக்கு விஜயாய நமகன்னா தங்கிட்ட இருக்கக்கக்கூடிய சர்வ பராக்கிரமங்கள் ஞானம் ஞானம்னா அறிவு இருக்குது பகவானுக்கு சர்வஜன் எதுலேயுமே அவருக்கு ஒட்டுதலும் இல்லை வைராக்கியமும் இருக்குது ஐஸ்வர்யம் இந்த பகவான்கிற லக்ஷணத்தினால சொல்கிறார் ஐஸ்வர்யாதிபிஹி குணைஹி விஸ்வம் இந்த உலகத்திலேயே பூர்ணமானவர் ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியசிய தர்மஸ்ய ஐஸ்வர்யசிய தர்மஸ்ய யசசிரியா ஞான வைராக்கியோஷைவண்ணாம் பகஇிதீரினா பகவான்கிறதுக்கு லட்சணம் முந்தியெல்லாம் வீரியசே சொன்னேன் ஆனால் இன்னொரு ரீடிங் பார்த்தேன் தர்மஸ்ங்கிற ரீடிங் ரொம்ப நல்ல ரீடிங் அதாவது பகவானுக்கு எல்லாத்தையும் ஆள சக்தி இருக்குது டோட்டல் பவர் முழுமையாக ஆளும் தன்மை பிரபஞ்சத்தையே முழுமையாக ஆளும் தன்மை ஒன்று அப்புறம் வந்து முழுமையான தர்மம் பரிபூர்ண தர்மமூர்த்தி அப்புறம் முழுமையான புகழ் யசஸ்ஸு முழுமையான செல்வம் முழுமையான அறிவு முழுமையான வைராக்கியம் பற்றற்ற தன்மை இது முழுமையாக யாருக்கு இருக்கோ இந்த ஆறும் அவருக்கு பேர் பகவான் பகான்னு சொன்னால் இது இந்த ஆறும் ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியசிய ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசச்ரீயா ஞான வைராக்கியோஷைவண்ணாம் பகஇதீரினா பகங்கிற சப்தத்துக்கு இந்த ஆறு குணங்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை உடையவன் யாரோ அவனுக்கு பேர் பகவான்னு பேர் இதை உடையதுனால இவர் தான் உலகத்தில் வெற்றிகரமாக இருக்கார் விசேஷன ஜெயம் பிராப்னோத்தி ஆகையினால் விஜயத்தே பிராஜன அனகோ விஜயோ ஜேதா விஜயாய நமஹா அப்படின்னு சொல்கிற போது விஜயத்தே எல்லா வாழ்க்கையில் இதை பரிபூர்ணமாக சம்பாதிக்கிறது அதுமா பகவான் சிருஷ்டியை முடிக்கட்டும் முதல்ல நான் என் உடம்பை ஆளணுமே ஏன் உடம்ப நான் ஆளணும் என் மனசு என் புத்தி என் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நான் நான் வந்து ரூலோ ரூல் பண்ணணும் அப்புறம் எனக்கு இதுக்குள்ள தர்மம் வேணும் இது உடப்புகழ் எனக்கு ஞானம் வேணும் வைராக்கியம் உடம்பில் பற்றுல்லாமையும் இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுனால் நானும் பகவான் தான் இந்த சரீர திருஷ்டியில் அதனால தான் தன்னை ஆளுபவன் பகவானா உலகை ஆளுபவன் பகவானா உலகே ஆளுகிற பகவானுக்கு இருக்கிற இந்த குணம் இருக்கு அதனால் தன்னை ஆளவன் தன்னை வெற்றி கொள்கிறான் தன்னை ஜெயிக்கிறது ஆத்மஜெயஹா ஆஹா லோக ஜெயஹா பகவான் தன்னை ஜெயிக்காமையா உலகத்தை ஜெயிக்கிறான் ஆக நம்ம புரிஞ்சுக்கணும் ஞான வைராக்கிய ஐஸ்வர்யாதிபிஹி குணைஹி விஸ்வம் விஜயத்தே இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய குணங்களால் பகவான் ஜெயிக்கிறார் ஆகையினால விஜயா இங்கே யாரும் சத்ருக்கள் எல்லாம் இல்லை இந்த சிருஷ்டியவே பகவான் தன்னோட சிருஷ்டியை தானே ஜெயிக்கிறார்னு அர்த்தம் அடுத்தது அப்புறம் வந்து அனகோவிஜயோ ஜெயதா விஸ்வயோனி புனர்வசு படிச்சுடுவோம் இது மாத்திரம் முடிச்சுடுவோம் எதா ஜெயத்தீ அதிஷேத்தே சர்வூத்தானி சபாவத்தேதா வெற்றியாழன் ஜே ஜேத்திரே நம ஜேதாயை நமெல்லாம் போடப்படாது ஜேதாயை நம எல்லாம் எழுதிவிடக்கூடாது விஷயா படிச்சுன்னு வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு பண் எடுத்து விடப்படாது ஜேத்ரு சப்தம் ஜேதா ஜேதாரவ் ஜேதாரா ஜேதாரம் ஜேதாரவ் ஜேத்ருன்னு ஆகியனால ஜேதா வெற்றி கொள்கிறவர் ஜெயத்த அதிசயத்தை சர்வாணி பூத்தானி ஸ்வபாவத்த அத்தா அதாவது ஸ்வபாவே இவர் வந்து டாமினேட் பண்ணுறார் இவர் டாமினேட் பண்ணுறதுங்கிறது வில்லிங்காக இல்லை நேச்சுரல் டாமினேட் பண்ணுறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணுறதில்லை பகவான் எல்லாத்துலேயும் மேலோங்கி இருக்கார்னா எதனால் மேலோங்கி இருக்கார்னா ஸ்வாவத்தா எப்போவுமே முன்னால் நிற்கிறது எது நான் ஞானம் அறிவே வடிவான ஆண்டவன் தான் முன்னால் இருப்பார் அப்புறம்தான் மற்றதெல்லாம் ஆக சர்வபூத்தானி ஸ்வபாவத்தா ஜெயதி எதா அத்தஹா ஜேதா யாது காரணம் பற்றி எல்லாவற்றை எல்லாவற்றையும் படைப்பில் இருக்கிற அனைத்தையும் மேலோங்கியவராக இவர் இருக்கிறாரோ அதிசயத்தைன்னா டாமினேஷன் அர்த்தம் மேலோங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் ஓவராக இருக்கிறதுன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் முன் நிற்பவர் அக்ர ஜஹான்லாம் சொல்கிறோம் இல்லையா அக்ரணீஹி கிராமணீஹி அங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி தான் அஜேதா இந்தளவில் பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மஹேரம் அனைம் நமாருஷோத்தமம் நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சருஷாய சகசிரோட்டிணே நோவிந்தனீர் சூமாராஜி